வணக்கம் நட்டினியின் நித்தம் ஊர்முத்து இன்று டாக்டர் எம் ஆர் காப் மேயர் அவர்கள் எழுதியுள்ள வெற்றிக்கான வழிமுறைகளில் மதிப்பு வாய்ந்தது ஒன்று என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் கடந்த நாற்பது ஆண்டுகளில் ஆய்வு நடத்தி வெற்றிக்கான நிரூபிக்கப்பட்ட வழிமுறைகளை நான் உருவாக்கினேன் அத்தகைய வழிமுறைகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவை ஆகும் அந்த வழிமுறைகளை நீங்கள் கையாண்டால் ஒவ்வொரு வழிமுறையும் உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றிகளை குவிக்கும் அவற்றில் ஒரு வழிமுறையை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் எனும் வெற்றிக்கான இந்த வழிமுறையை நீங்கள் கையாளவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தயக்கம் விரக்தி ஏமாற்றம் தோல்வி இவற்றில் கிடந்து உழல வேண்டியதுதான் இது ஒரு பரிசோதனை வெற்றியா தோல்வியா என்று ஒருகை பார்த்துவிடும் பரிசோதனை வாழ்க்கையில் தொழிலில் நீங்கள் விரும்புகின்ற வெற்றிகளை உங்களால் அடைய முடிகிறதா இல்லையா என்று ஒரு கை பார்த்துவிடும் பரிசோதனை இதுபற்றி முதலில் கூறியவர் இங்கிலாந்தின் மாபெரும் விஞ்ஞானியான தாமஸ் ஹத்ஸ்வி என்பவர் அவர் கூறுகிறார் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை நீங்கள் செய்துவிட வேண்டும் இதற்கான தகுதியை திறமையை நீங்கள் பெற்றுவிட வேண்டும் நீங்கள் உங்களிடத்திலே வளர்த்துக் கொள்ள வேண்டிய மிகவும் மதிப்புமிக்க ஒழுக்கம் குணம் இதுதான் செய்ய வேண்டிய காரியங்களை பணிகளை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்துவிட்டால் உங்கள் வெற்றியின் மகிமை அதிகப்படுகிறது நேரம் வரும்போது பார்த்துக் அவசரம் என்று இல்லாமல் வசதிப்படும் போது என்று இல்லாமல் எந்த காரியத்தையும் அது செய்யப்பட வேண்டிய உரிய நேரத்தில் செய்துவிட வேண்டும் ஒரு காரியம் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றதா இல்லையா என்பதல்ல பிரச்சனை நீங்கள் அந்த காரியத்தை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் ஒரு காரியத்தை செய்தே ஆக வேண்டும் என்ற நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதை செய்துவிட வேண்டும் இதில் உங்களுக்கான பரிசோதனை அடங்கியிருக்கிறது அதுதான் விதி அந்த விதியிலிருந்து நழுவிடக் அந்த விதியை அலட்சியம் செய்யக்கூடாது அந்த விதி நமது விருப்பத்திற்கு உட்பட்டது அல்ல அது கட்டளை அது உத்தரவும் இந்த கொள்கையை உங்களுடைய வாழ்க்கையின் வழியாக நீங்கள் ஆக்கிக் கொண்டால் காரியங்களை செய்வதே உங்கள் வாழ்க்கையின் வழக்கம் என்று நீங்கள் ஆக்கிக் உங்களிடம் தோல்வி மனப்பான்மை தலை காட்டாது செய்வதா வேண்டாமா என்று ஊசலட்டத்துக்கு இடம் இருக்காது நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்து விடுவீர்கள் செய்வதற்கு எது நல்ல நேரம் எது சிறந்த நேரம் என்றெல்லாம் சிந்தித்து முடிவிற்கு வர முடியாமல் ஏமாற்றம் அடையும் நிலை இனி இல்லை அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டிய அந்த குறிப்பிட்ட நேரம் நல்ல நேரம் சிறந்த நேரம் இந்த முடிவுக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் அது மட்டுமல்ல நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் குறிப்பிட்ட அந்த வேலையை செய்து விடுகிறீர்கள் நீங்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் பிறகு அந்த வேலை உங்களுக்கு அவ்வளவுதான் புதிய வழி எளிமையாக்கப்பட்ட வழி நீடித்த ஆழமான பயன் வாழ்க்கை வழி இங்கே உங்களுக்கு கிட்டியுள்ளது முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்து இரண்டாவதாக செய்ய வேண்டுமோ அப்போதே செய்துவிடுங்கள் மூன்றாவதாக அந்த வேலை உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது பற்றி கவலை இல்லை செய்து விடுங்கள் வெற்றிக்கான நிரூபிக்கப்பட்ட வழிகளில் இந்த ஒரு நடைமுறையானது மிகவும் மதிப்புமிக்கது எப்போதும் தெரிந்து கொள்ள வேண்டியது நன்றி வணக்கம்